நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வாழைப்பூ முருங்கை கீரை பொரிமா பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் வாழைப்பூ ஒன்று காய்ந்த மிளகாய் நாலு கடுகு அரை ஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு துருவல் ஒரு ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் ஒன்று எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசி பெயர்க்க மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் முருங்கை கீரை தேவையான அளவு பச்சரிசி ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் துருவல் அரை கப் செய்முறை முதல்ல நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி அந்த பல்ப் மாறிக்கிறதுலாம் நீக்கிட்டு இந்த மேலே இருக்கு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த வாழைப்பூவை அழகாக கிளீ கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருவோம் இல்லைன்னா கருத்துரும் அப்புறம் முருங்கை கீரியும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த காமெல்லாம் நிற்கிட்டு எல்லாம் மட்டும் எடுத்து அதை சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வச்சுருவோம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிடலாம் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் தேங்காய் துருவி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருவோம் வானல் வச்சுட்டு வானலில் ட்ரை பேன் வச்சுட்டு அந்த ட்ரை பேனில் அந்த பச்சரிசி ஒன்றரை ஸ்பூன் சொல்லிக்கலையா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு பச்சரிசியாக நல்லா வறுத்துக்கணும் நல்ல மனமாக வறுத்துட்டு அதை ஆறு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது ஆறினதும் மிக்சியில் போட்டு ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுடுவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் காஞ்சி மிளகாய் நாலு கிள்ளி போட்டுடலாம் காஞ்சி மிளகாய் பொரிஞ்சதும் கடுகு போட்டுருவோம் பொறிஞ்சதும் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துவோம் உளுத்தம்பருப்பு வருந்ததும் இந்த பச்சை மிளகாய் துருவிக்கோ அதை போட்டுலாம் நல்லா வதக்கிப்போம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு இஞ்சி துருவல் பூண்டு துருவல் போட்டு நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிருக்கோன்னு அதை போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் இந்த வாழைப்பூ மோரில் ஒரு வச்சிருக்கலாம் அதை எடுத்து தண்ணியை அந்த மோரி எடுத்துகிட்டு வரும் வாழைப்பூ எடுத்து இதில் போடுவோம் போட்டு நல்லா வதக்கிப்போம் வாழப்பு போட்டுட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டுடலாம் மஞ்சள் பொடியும் போட்டுடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வாழ்ப்பு மோர்லேருந்து எடுத்துக்குள்ளே எல்லாத்துக்கும் லைட்டு தண்ணி இருக்கும் இல்லையா அதே போதும் அப்படியே வதக்குவோம் நல்லா இந்த முருங்கை கீரை நமக்கு எவ்வளோ தேவையான அளவு போட்டுட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முருங்கை கீரை சீக்கிரம் வெந்துடும் கீரை எல்லாம் எப்போவுமே அப்படியே வதக்குவோம் அந்த கீரையிலே தண்ணி இருக்கும் இல்லையா வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு நல்லா வெந்த உடனே இந்த அரிசி மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து அந்த வறுத்த அரிசி மாவு அதில் கொட்டி கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு தேங்காய் துருவலை எடுத்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரிமா பொரியல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்